அழைப்பு பணியின் வெற்றிகளும் அதன் தாக்கங்களும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் இறுதி காலகட்டத்தை பற்றி நாம் அறிவதற்கு முன் இது நாள் வரை அவர்கள் புரிந்த செயல்பாடுகள் ஆற்றிய பணிகள் பற்றி சுருக்கமாக கூறுவது நல்லது அதற்கு காரணம் இந்த செயல்பாடுகள்தான் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் வாழ்க்கையின் இறுதிப்பகுதியாகும் இதனால் தான் ஏனைய இறை தூதர்களிலிருந்து நமது நபி சொல்லாஹ் அலி வசல்லம்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 முடிவு பெறா சிரமங்கள் தொடர்ந்தாலும் அழகிய பொறுமையுடன் இரவில் நின்று ஏக இறைவனை வணங்குவதுடன் அருள்மறை குர்ஆனை ஓதுவதுடன் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருந்து இறை கட்டளையை நிறைவேற்ற ஆதாரம் லிலாலுல் குர்ஆன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இறை பணியில் சிதறாமல் தொடர் போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு இஸ்லாமிய அழைப்புப் பணிக்கு வெற்றி தேடித்தந்தார்கள் அந்த வெற்றிக்கு அரபுலகம் பணிந்தது அறியாம இருள் அகன்றது பிணி கொண்ட அறிவுகள் சீர் பெற்றன இதனால் சிலைகளை விட்டு விலகியது மட்டுமல்ல அதனை உடைத்து தவிடு அவர்களின் ஏகத்துவ முழக்கம் விண்ணை எட்டியது இறை வணக்கத்திற்கான பாங்கொலி விண்ணின் செவிகளை பிளந்தன புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவி சென்றன